மக்கள் ரபேகைய ஜபாவி ரபேகால் ஆண்டோட சமூகத்தில் கேட்டார் இது என்ன முடியுமோ என்ன நடக்கும் ஆண்டோட சமூகத்தில் கேட்டு அவருடைய வயிற்றில் ரெண்டு பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கும் போது அவர் கத்தருடைய சமூகத்தில் போய் ஜபிக்கிறார் கத்தரை அவள்கிட்ட தெளிவாகி பேசுகிறார் ஆதிமம் ஆண்டவருடைய பதில் அவளுக்கு திருப்திகரமாக இருந்தது ஆதி ஆகம இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு விசாரிக்கும்படி போனால் இப்படியானால் எனக்கு எப்படியோ அவளுக்குள்ள ஒரு மனக்கலக்கமும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ போய் ஆண்டாட்ட போய் கேட்டு விசாரிக்க போனோம் கத்திர அவள்கிட்ட தெளிவாக பேசினார் ஒரு ஜபம் ரொம்ப சிம்பிள் தான் ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் போராடினா அதே போல் ஒரு ஜப ஆவிருந்தார் புருஷனுக்கும் ஒரே விதமான ஒரு ஜப ஆவி அதுக்கு முந்தினா இருபத்தி ஒன்று கேட்டா பார்த்தீங்களா இப்போ புருஷனும் ஜபிக்கிறான் மனைவியும் ஜபிக்கிறான் ரெண்டு பேரும் ஒருமித்து அந்தந்த நேரங்களில் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றோன்ன மாதிரி கத்தட்டிய சமூகத்தில் போய் நிற்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு அவங்க குடும்பத்தில் இருந்துச்சு ஆனால் யாக்கோபு ராக ராகேல் இன்னும் எடுத்திங்கன்னா ரெண்டு பேரும் சண்டையை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர ரெண்டு பேருக்கும் கிடையாது அவங்களுடைய லைஃப் வித்தியாசம் ஆனால் அவங்களுடைய தகப்பன் தாயினுடைய நிலவரம் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஆதியாகமும் முப்பது ஒன்று ரெண்டு பெறாததை கண்டு தமிழிசு ஆ பாரு ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிட்டு கிடக்கிறாங்க இவன் போய் என்ன சொல்றா பிள்ளை கொடுக்கல நான் என்ன செய்றேன் சாகுறேன் அவன் அவன் என்ன சொன்னான் நான் என்ன தேவனா வேலையை பாரு இப்படிதான் வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ஆனா அதே நேரத்தில் இவங்க தாய் தேவைப்பண்ண பாருங்க தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்திரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான் அவள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் அவள் கத்தடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் பண்ணாள் அதனால் நம்முடைய ப்ரேயர் லைஃப் வந்து நம்முடைய ஃபேமிலியில் புருஷனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு ஜபாபி இருக்கணும் அந்த ஜபாபி இல்லைன்னு சொன்னால் ஒன்று ஒன்று கடிச்சிக்கிட்டு எலியும் பூனையும் மாதிரி தான் அடுத்து பாம்பும் கீடிய மாதிரி தான் ஒரு வீடு எப்படி எப்படி இருக்கும் தவளை வந்து தண்ணிக்கு இழுத்துச்சான் ஓனாக வந்து எங்கே இழுத்துச்சு வேலைக்கு இழுத்துச்சு இது என்ன எங்கே போய் சேர்றது சொல்லுங்கள் இன்றைக்கி அநேக குடும்பங்களும் இப்படி தான் இருக்கு ஒராளுக்கு ஜபம்னா இன்னொரு ஆளுக்கு ஜெபம் இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஜேர்ந்து ஜபம் கிடையாது ஒரே அடி ராகல் போய் நான் சாகுறேன் நீ சாவு அப்படி தான் பேச இப்படி என்ன குடும்பம் எப்படி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் அவருங்க தன்னுடைய மனைவிக்காக போய் என்ன செஞ்சான் தகப்பன்னு ஜெபிக்கிறான் தன்னுடைய ஒய்ஃபுக்காக ஜெபம் ஒய்ஃப் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபம் என்ன சொல்லுங்க ஜ அந்த ஈசாக்கின் ஜபாவி நமக்குள்ளேயும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளையும் ஒவ்வொரு தாய் தகுப்பன்மாருக்குள்ளையும் ஒவ்வொரு புருஷன் மனைவிக்குள்ளையும் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை ஜபாவி ஒருமித்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜபாவிய கத்தரமுடியா ஜோமன் அவங்க உங்க காரியங்களுக்காக பிள்ளைகளுக்காக மனைவிக்காக புருஷனுக்காக வேலைக்காக சாவியை தனித்தனியாக தேவ சமூகத்தில் தெவித்து பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முன்னேறி அப்படிப்பட்ட ஒரு செபா ஆவியை ஒவ்வொருவருக்கும் கட்லிட மாட்டவரே ஆமா அதே ஆம ஈசாக்கின் வேலைக்காரர் இருபத்தி ஆறு ஈசாக்கனுடைய வேலைக்காரங்க கொஞ்சம் நல்ல வேலையாட்கள் அவங்க துறவை தோன்றுகிறவங்க நம்முடைய ஜீவித்தில் இந்த துறவு தோன்ற ஒரு பழக்கம் இருக்கணும் மூடி போட்ட துறவுகள் அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பது நஷ்டப்பட்ட காரியங்களை மறுபடி பெற்றுக்கொள்வது எதெல்லாம் நம்முடைய கடந்த கால ஜீவி நாம் விட்டுட்டோமோ மறுபடி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் எப்பொழுதுமே ஒரு சுரக்கும் நீரூற்று நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கணும் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க விடாம தோண்டிக்கிட்டே இருப்பான் விடாம அவங்க அந்த வேலையை செஞ்சிட்டே இருப்பான் நீங்க வசனத்தை இருபதாம் வசனம் பாருங்க கண்டினியூவா அவங்க என்ன செஞ்சிட்டே இருக்காங்க துறவை கட்டிகிட்டே இருக்க விடாம நம்ம ஆசிர்வாதத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும் பிசாசு பாருங்க அது பிசாசுடைய தந்திரமான ஒரு செயல் ஏற்கனவே இந்த துறவெல்லாம் இருந்ததுதான் துறவை யாரும் என்ன பண்ணிட்டா மண்ணலி போட்டா 14 வசனம் 14 பதினஞ்சு பாத்தீங்களா இது பிசாசின் தந்திரம் நமக்கு ஆரம்ப காலத்துல அந்த ஜபம் அந்த விசுவாசம் அந்த பரிசுத்தம் அந்த பிரதிஷ்டை அந்த தெய்வீகம் நமக்குள்ள இருக்கிற அமைதி நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல் இப்படி பல காரியங்களும் உண்டு இவங்களை பிசாசு என்ன பண்றான் நம்ம எல்லாம் பொறாமை கொண்டு இவன் இப்படி இருந்தா நல்லா இருவான் ஆவிக்குடினா மாறிடுவான் இதே ஜபம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருப்பான் இருக்கிற விழிப்பின் ஆவிய கொஞ்சம் கொஞ்சமா கன நிறைய ஆவிக்கே கொண்டு வரான் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய தொழில் இறந்த பின்பு அதான் அங்க நடக்கு அப்படித்தானு அதுதான் பிசுவாசனுடைய பெரிய முக்கியமானது பதினெட்டு பாருங்க பதினெட்டு தூத்து போட்டா பலிஸ்தர் ஆபரகம் மறித்த பின் அவங்க எல்லாம் அவைகள் என்ன செஞ்சாச்சு தூத்து போட்டா விசுவாசம் குறைய குறைய பிரதிஷ்டை குறைய குறைய இவன் மண்ணல்லி போட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் பிரதிஷ்டில் மண்ணல்லி போட்டாச்சு மண் இருக்கா இந்த சாப்பாட்டுல மண்ணல்லி போட்டா எப்படி இருக்கும் சாப்பிட முடியுமா மண் அள்ளி ஒரு கல் கிடக்கட்டுமே இல்ல கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கட்டும் எப்படி இருக்கும் அதே போலதான் பிசாசு வந்து நம்முடைய பிரதிஷ்டை நம்முடைய தீர்மானம் நம்முடைய மேன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் இது பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரமான ஒரு செயல் அவன் வஞ்சிக்கிற ஒரு ஆவி அவனுக்கு இந்த ஆவி வரும்போது அவன் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல நம்முடைய துறவு நம்முடைய ஆசிர்வாதத்தின் ஊற்றுகளை மண்ணெலி போட்டு மூடிக்கிட்டே இருப்பான் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு ஈசாக்கின் வேலைக்காரர் மறுபடி மறுபடி மறுபடியும் அதை நினைஞ்சா ஒரு இடத்துல தோணுனா பிரச்சனை அடுத்த இடத்துல தோணுனா பிரச்சனை அடுத்து விட்டு அவங்க விடுறதே இல்லை ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து வாக்குவாதம் பண்ணுறவங்க கிடையாது ஈசாக்கின் வேலைக்காரர் அவங்களுடைய மைண்டில் வாக்குவாதம் முக்கியமல்ல எது முக்கியம் ஆப்ரஹாமிடைய மைய்ப்பிருக்கும் லோத்தனுடைய மைய்ப்பிற்கும் என்ன உண்டாயிருச்சு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு ஆனால் ஈசாக்கின் வேலைக்காரர் வாக்குவாதம் வந்தால் ஒதுங்கி போய்கிட்டே இருப்பான் அதுதான் அவனுடைய ஹேபிட் வாக்குவாதமா ஆர்குமெண்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் வாக்குவாதம் பண்ணினார்கள் அந்த இடத்துக்கு சித்னா என்று பேரிட்டான் உடனே அவங்க ரைட் வேண்டாம் அடுத்த அவங்களுக்கு அந்த நோய் கிடையாது எந்த நோய் வாக்குவாதம் வந்து ஒரு நோய் தானே இருக்கா வாக்குவாதம் ஒரு நோய் ஆர்கூமெண்ட் பண்றது அது திறமையல்ல அது என்னதே நோயின் தான் பைபிள் சொல்லுது ஒன்னதி முதி ஆறா நாலா நோய் கொண்டவன் இந்த நோய் வந்து ஆப்ரஹாமின் மெய்பெருக்கு இருந்துச்சு அடுத்து யாருக்கு இருந்துச்சு லௌத்தின் மைப்பெருக்கு இருந்துச்சு ஆனா ஈசாக்கின் வேலைக்காரர்களுக்கு எந்த எந்த நோய் கிடையாது இந்த வாக்குவாத நோய் கிடையாது ஆனா அபிமிலுடைய மெய்ப்பொருளுக்கு வேலைக்காரங்களுக்கு எது இருந்துச்சே வாக்குவாத நோய் இருந்துச்சு ஆனால் இவங்க அந்த நோயில் சிக்கலை இவங்க அதை தூக்கி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான் வாக்குவாதம் பண்ணாங்க அந்த இடத்துக்கு ஏசக்குன்னு பேர் வச்சான் அடுத்த இடத்துக்கு வாக்குவாதம் பண்ணாங்க சித்னான்னு பேர் வச்சான் ஆனால் இவனுக்கு வேலை வாக்குவாதம் பண்றது இல்லை இவன் போய் போய் எதை தோண்டிகிட்டே இருப்பான் தொடரவே தோண்டு ஆசீர்வாதத்தின் வழிகளை தோண்டு மண்ணல்லி போட்டானே பிசாசு அதை கிளியர் பண்ணு உன் கிருவையில் மண்ணல்லி போட்டா உன் ஜபத்தில் மண்ணல்லி போட்டான் உனக்கு இருக்கிற சமாதானத்தில் மண்ணல்லி போட்டா எதுலெல்லாம் மண்ணல்லி போட்டாச்சு பாருங்க எல்லாத்தையும் ஆபரகாமின் நாட்களில் தோண்டி வைத்திருந்த அத்தனை துறவையும் பொறாமை கொண்டு மண்ணல்லி போட்டாச்சு உன்னுடைய ஜபத்தை பார்த்தான் இனி முழங்கால நிற்கக்கூடாது முழங்கால ஒடி உபவாசம் போடுறான் அதில் சிக்காக்கு உபவாசமே போடக்கூடாது இவன் நைட்லாம் முடிச்சிருக்கிறான் ரைட்டு அவனுக்கு எதா அனுப்பு கணவன் திரையின் ஆவி அனுப்பு வீட்டில் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் சமானமா போயிட்டே இருக்கான் போட்டு கொழப்பு சமான கடை உண்டு பண்ணு இதுதான் மண்ணலி போடுறது இந்த ஆவி உள்ள வர வர நம்முடைய குடும்பத்தில் இந்த துறவுகள்லாம் என்ன செய்யும் அடைக்கப்பட்டு போகும் ஜபம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை வருமானம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை வருமானம் இல்லன்னா சுகம் இல்ல எல்லா குழப்பமும் வந்துகிட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணிட்டான் ஈசாக்கு வேலைக்காரங்க ஈசாக்கு சொன்னா தோண்டிட்டே இரு என்ன வாக்குவாதம் வந்தாலும் நீடாத எந்த பிசாசு போராட்டம் வந்தாலும் நீ துறவை தோன்றது நிறுத்தாது எத்தனை ட்ரிப் அபிமிலக்கு வந்தாலும் பாருங்க தோண்டி தோண்டி தோண்டி கடைசியில வாக்குவாதமே இல்லாம போச்சு நீயும் போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ வந்து ரெண்டு காலுங்க அவன் மூணு காலுங்க அவன் நாலு காலுங்க நீ யாரு நான் யாரு புருஷ மனைவிக்குள்ளே பயங்கர ஈகோ நீ பெரியவங்களா நான் பெரிய ஆளா நான் பணம் கொண்டு வந்தானா நீ பணம் கொண்டு வந்தானா இது யார் வீடு இது என் வீடு இது வண்டி யாருது இப்படியே வாக்குவாதம் பண்ணி பண்ணி பண்ணி ஜிமி இன்னைக்கு பாருங்க அநேக வீடுகளில் பிசாசு மண்ணலி போட்டான் நல்ல ஸ்ட்ராங்காக மண்ணலி போட்டு துறவெல்லாம் முடியாச்சு இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய வேலைக்காரர்கள் நம்முடைய விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்ப உங்களுடைய ஜீவியத்தில் பிசாசி அதெல்லாம் மண்ணலி போட்டு மூடியிருக்கானோ அதெல்லாம் மறுபடியும் தோண்ட முடியுமா தோண்டமா தோண்டமா நல்லா தோண்டணும் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடந்து உங்களுடைய பிரதிஷ்டைகள் எல்லாம் மறுபடியும் தோண்டி கண்டுபிடிங்க புதைந்து போன பிரதிஷ்டை புதைந்து போன எல்லாத்தையும் நீங்கள் தோண்டுங்க மறுபடியும் உங்களுடைய ஜபத்துக்கு வாங்க மறுபடியும் உங்கள் பிரதிஷ்டைக்கு வாங்க மறுபடியும்மைதி தன்மைக்கு வாங்க மறுபடியும் தோண்டி மறுபடியும் போட்டு ஆசீர்வாதங்களை தூர்த்து போட்டு அவைகளை மறுபடியும் தோண்டி கத்தாவே அவைகளை மறுபடியும் துறவுகளை காண மறுபடியும் இழந்து போன நன்மைகளை காண பெற்றுக் கொள்ள அனுபவிக்க கத்தர் அருள் செய்ய முடியாது சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் துருத்து போடப்பட்டதோ அவைகளை மறுபடியும் போட்டிருந்தானோக்கின் வேலைக்காரரை போல அவைகளை தோண்டி மறுபடியும் போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு ஒரு விவாசி எந்த ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது செய்ய முடியாது தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும் முடியாதுனாலும் கஷ்டப்பட்டு செயல்படுத்தணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேற வேண்டும் ஒரு சிலர்லாம் சொன்ன உடனே வாயில பாதி சொல்லிட்டு இருப்போம் இந்த வேலைன்னு அதுக்குள்ள எனக்கு தெரியாண்டாங்க பாத்துருக்கீங்களா அப்படியாங்களா பாத்துருக்கீங்களா பாதிதான் சொல்லிட்டு இருப்போம் அதுக்குள்ள எனக்கு தெரியாது இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் நான் இவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கட்டு ஒண்ணு எனக்கு முடியாது சொல்லுவாங்களா சொல்றீங்களா இன்னும் ஒரு குரூப் அப்படி இருக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே தெரியாதுங்க முடியாதுங்க நான் போக மாட்டேன்ருவாங்க ஒரு காரியத்தை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க எங்க போயிடுவாங்க பைனலுக்கு போயிடுவாங்க அப்படி அது வந்து மனப்பூர்வம் இல்லாத ஒரு தன்மை உன்னால் முடியலனாலும் தேவனத்துலேருந்து கிருவை பற்றி என்ன செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும் நாலு பேருக்கெல்லாம் ஜோறு பொங்க முடியாது ஏழு பேருக்கெல்லாம் ஜோறு பொங்க முடியாது இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் திடீர்னு ஆபரகம்முடைய வீட்டுக்கு மூணு பேர் வந்துட்டாங்க யாரு தேவனும் ரெண்டு தூதுளன்னு வந்தாச்சு ஆபரகம் போய் ஓடி போய் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மரத்தடியில் என்ன செய்யுங்க சாஞ்சிருங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வரேன் ஆகாரம் ரெடி பண்ணிட்டு வரேன் ஓடி போனாரு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்ச ஒரு கன்று குட்டியை அடுத்த உடனே மூணு பொடி மாவு எடுத்து யார் கையில் கொடுத்தாச்சு ஆ சாரால் கையில் கொடுத்தாச்சு நீ போய் சீக்கிரமாக ரெடி பண்ணு பாசிங்க ஆதியாம் பதினெட்டு ஏழு ஆறு ஆறு ஏழு மூணுபடி மாவு எடுத்து பசை செய்ய செய்யமா டைம் என்ன அப்ப டைம் என்ன சொல்லுங்க சாப்பிட்டு முடிஞ்சு உட்காந்துட்டு இருக்க டைம் பகலின் உஷ்ண வேலை சாப்பாடு பிளேட் கழுவி முடிஞ்சது பாத்திரம் எல்லாம் கழுவி கவித்தியாச்சு இப்போ யார் வரா சாப்பிட்டு முடிஞ்சு பகலின் உஷ்ண வேலையில் அவன் கூடார வாசலில் வந்து உட்காந்தான் சாப்பிட்டு உட்காந்தா யார் வந்துட்டா மூணு பேர் வந்துட்டான் உச்ச கெட்ட நேரத்தில் உச்சி வெயிலில் வர்றாங்க இவன் உடனே போய் சொல்கிறான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்களேன் உடனே முகம் மாறிடும் அது ஒரு சைடாக இழுத்துட்டு போகும் ரூம் விட்டு வெளியே வர மாட்டாங்க இல்லை போய் மொத்தமாக படுத்து இழுத்து மூடி படுத்துக்குவாங்க இல்லைன்னா காலையிலேருந்தே டயர்டு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் உங்களுக்கே ஷோரூமுறது இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் இல்லைன்னா ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்துருங்க இல்லை இந்த ஆளுங்களுக்கு நேரம் காலம் தெரியாதா எந்த நேரத்தில் வரணும்னு தெரியாதா இவ்வளவு அறிவு இல்லாத ஆளுங்களா இருக்காங்களே இப்படி இல்லாம செய்வான் சொல்லுவோம் ஆனா ஆபராகமா அப்படி ஆள் கிடையாது சாராலும் மூணுபடி மாவு செஞ்சு மென்செயணும் அப்போ சொல்லணும் உடனே அடுத்த அடுத்த செகண்ட் ரெடி ஆகி வெளியே வருது அதே போல ஆபராக வேலைக்காரங்க என்ன சொன்னாலும் செய்வான் நீ வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரணும்னா மேய்ச்சிட்டு வருவான் துறவை வெட்டணும்னா வெட்டுவான் அவங்களுக்கு வந்து எனிடைம் வேணுது அதுதான் நீ மேய்க்கணும் ஆடு மேய்ச்சிட்டு வாடு மேய்ச்சிட்டு வருவான் தண்ணி இல்லைப்பா துறவு தோண்டு கிணத்து தோண்டுங்கன்னா கிணத்து நிச்சயம் தோண்டுவான் அடுத்து யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே எங்கே வந்துடுவான் யுத்தத்துக்கு வந்துடுவான் அப்படி ஒரு பழக்கம் ஆ அப்படிதான் वचर आदिम पदना पद पद पद वीटी प கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்கள் அவங்க இருந்தது மொத்தமே தான் முன்னூத்தி பதினெட்டு வீட்டில் பிறந்தவர்கள் யாரு விசுவாசத்தின் தகப்பன் அந்த பள்ளியில் அந்த ஸ்கூல்ல பிறந்து வளர்ந்தவங்க படிச்சவங்க ஒன்னு மேய்க்க ஆடு மேய்க்கணும்னா ஆடு மேய்க்க போவான் துறவு வெட்டணும்னா துறவு வெட்டுவான் அடுத்து சண்டைக்கு போனோம் யுத்தம் கிளம்பணும் உடனே புறப்பட்டாங்க அங்க நான்கு ராஜாக்கள் ஐந்து ராஜாக்களை சிறைப்படிச்சிட்டாங்க நான்கு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்களை சிறைப்படுத்தா இந்த அஞ்சு ராஜாக்கள் என்பது ஐம்புலன்களை காண்பிக்கிறது இந்த நான்கு ராஜாக்கள் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை காண்பிக்கிறது இந்த ஐம்புலன்களை இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் நினைச்சிட்டான் பண்ணிட்டான் இப்போ கண்ணில் ஜெயம் இல்லை மூக்குல ஜெயம் இல்லை வாயில ஜெயம் இல்லை செவியில ஜெயமில்லை ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே ஜெயம் இல்லை மெய் வாய் கண் மூக்கு சேவை சரீரத்திலையும் ஜெயமில்ல ஊழியத்திலையும் ஜெயமில்ல ஜீவியத்திலும் ஜெயமில்ல எல்லாம் தோல்வி மொத்தமா மானுசிகமா மாறி போச்சு காரணம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் கண்ட்ரோல் பண்றான் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திருச்சு இத கேள்விப்பட்ட உடனே இவன் தான் வீட்டில் பிறந்தவங்களை என்ன கிளப்பிட்ட அவங்களுக்கு நமக்கு பாடுபடுகிற சிந்தையும் இருக்கணும் ஜபிக்கிற சிந்தையும் இருக்கணும் ஒரு சிலருக்கு ரொம்ப பாடுபடுவாங்க ஆனா என்ன இருக்காது ஜபம் இருக்காது அது என்ன காரணம் அது என்ன தீவிய தெரியுமா நல்லா விதைச்சிருவாங்க தண்ணி பய்ச்ச மாட்டாங்க நல்லா விதைச்சுட்டு தண்ணி பய்ச்சலு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நல்லா பாடுபடுறோம் மாடு போல பாடுபடுறோம் ஒரு பாசர் சொல்வார் பாசல் சொல்லுவார் அடிக்கடி மாடு போல பாடுபடு அதே மாடு போல முட்டாங்க முட்டி தூக்கிடுறது பாடுபடுறது மாடு போல பாடுபடுறது அடுத்து மாடு போல ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அடிச்சு கொடல் கடல் அவ்வளவு நேரம் பாடுபட்டதுல ஒரு சில வீடுகளில் பிரச்சனை காரணம் என்ன நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அதுதான் கேடு இவங்க நினைச்சுக்கிறது நியாயம் பேசுறோம் நம்ம வாய்ப்பு நஷ்டப்படுத்திட்டே வாழ்க்கையை தோண்டுவாங்க ஜபத்திலையும் நிப்பான் யுத்தத்திலையும் வந்து நிப்பான் தாவித சொல்லுகிறார் என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் வெங்கல வில்லும் வளையும்படி யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார் வாசிங்க சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நாலா வெங்கல வில்லும் என் பொயங்களால் வளையும்படி என்ன கைகளை யுத்தத்துக்கு பலக்கு வைக்கிறார் இதுதான் ஆண்டவருடைய வேலை ஆண்டவர் விட ஆண்டவர் பாருங்கள் என்ன மாதிரி அப்புறம் அவருடைய வீட்டில் அவங்க நினைச்சது இந்த பசங்களுக்கெல்லாம் ஆடுமேக்கத்தான் தெரியும்னு டக்குன்னு எங்கே வந்துட்டாங்க யுத்தத்துக்கு வந்துட்டா அவ்வளோ வேணும் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க என்னது வாசிக்க பார்ப்போம் ஆ என் கைகளை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே ரெண்டாம் சாமுவேல் 22 ரெண்டு முப்பத்தஞ்சில் உள்ளது தான் அங்கே எடுத்து எழுதுறாரு இதே சங்கீதம்தான் அங்கே வருது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இதை தான் அப்படி பதினெட்டாம் சங்கீதத்தில் எழுதி அவன் பாடினதுதான் இதுவும் அவன் பாடினது அதுவும் அவன் பாடினது இவன் பாடல்தான் ரெண்டு இடத்துல எழுதியிருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆபரகமுடைய வேலைக்காரங்க பாடுபடுவாங்க கஷ்டப்படுவாங்க அதே நேரத்தில் ஜபத்திலையும் யுத்தத்துலையும் என்ன செய்வாங்க நினைப்பாங்க அதுபோல நம்முடைய விசுவாசிகள் பாடுபடணும் ஜபம் பண்ணணும் தாழ்மையா இருக்கணும் அன்பாவும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாகவும் இருக்கணும் தெய்வீகமாக இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும் தெய்வீகமாக நடந்து கொள்ளணும் டீசண்டாக நடக்க வேண்டிய இடத்துல டீசெண்டாக நடக்கணும் ஆ பவுல் சொ என்னால எ தீமுத்தில வசிங்க ஒருவன் சுத்தரிக்கப்பட்ட பாத்திர நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவன் ரெண்டு திமுத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று கணத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறார் எந்த நற்கிரியைக்கும் தன்னை ஆயத்தமாகும் எப்பவுமே நம்ம எந்த வேலையும் செய்து ரெடியா இருக்கணும் குப்பை எழுதுக்கு ரெடியா இருக்கணும் கோபுரத்தில் போய் உட்கார்றதுக்கு என்ன செய்யணும் ரெடியா இருக்கணும் பவுன் சொல்றாரு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் பசியா இருக்கவும் தெரியும் பட்டினியா இருக்கவும் தெரியும் பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும் நம்ம வந்து ஒன் சைட்லயே நிசை கூடாது போகாது எந்த சைட்ல போட்டாலும் எப்படி போட்டாலும் இந்த பூனைய சொல்லுவாங்க பூனையோட்டா எப்படிதான் விழுமா பொத்துன்னு வந்து விழாது அடிபட்டுலாம் கீழ விளாது எப்படிதான் வரும் பூனையை தூக்கி போட்டா கீழே வரும்போது நாலு காலில் தான் கரெக்டா பிரேக் பண்ணி அதே போல நம்மள எங்க போட்டாலும் நம்ம நிச்சயணும் உருண்டு வரணும் வாழ்க்கை கத்தர் உயர்த்துவார் தாழ்த்துவார் ஏற்ற தாழ்வுகள் வரும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும் ரெடியா இருக்கணும் ஊழியன்னு சொன்னா கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் குடும்பம் நிச்சயமா உயர்வு தாழ்வு வரும் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு ஆயிரம் லிட்டர் போட்டவன் ஆயிரத்தி ஓராது லிட்டர்ல உன்னை வெறுக்கிறேன்னு வருது ஆயிரத்தி ரெண்டாவது லிட்டர் உன்னை சாகும் வரை வெறுக்கிறேன்னு வரும் அப்படிதானே இப்படி வரும் அப்படி வரும் அவன அவளை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவு வா செல்ல பிள்ளையா இருந்தா அவரை கொண்டு வந்து எங்க விட்டாச்சு அடிமையின் ரூபத்தில் விட்டாச்சு சரி விட்டாலும் பரவாயில்ல எங்கேயா அற்புதங்கள் நடக்கு மருத்துவர் எலும்புறான் பயங்கர ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னும் மின்னும் கூட்டம் அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு என்ன ஆச்சு மனசர் கையில் ஒப்பு அடிபட்டு தலையில குட்டப்பட்டு முள்முடி சுட்டப்பட்டு அதே வீதிகளில் மகிமையாய் தெரிந்த வீதிகள்லேயே எப்படி மாறிட்டாரு அந்த கேடு அடைந்து போனார் அதுலேயும் ரெடியா இருந்தார் எதுக்குமே நம்ம ரெடியா இருக்கணும் அப்ரகைய வேலைக்காரர் ஆடுப்பா அதே நேரத்தில் அதே நேரத்தில் உள்ள ஆவிகளை எடுத்து நிக்க வந்து முன்னூத்தி பதினெட்டு பேர் அதுக்கு காரணம் என்ன அவர்கள் அவன் வீட்டில் பிறந்தவர்கள் அப்படித்தான் இருக்க தன் வீட்டில் விசுவாச ஜீவியத்தில் பிறந்து வளர்ந்திருக்கணும் அப்போ தாழ்மை வரும்போது இனிமேலும் உயர்வு வரும்னு என்ன இருக்கும் விசுவாசம் இருக்கும் வறுமை வரும்போது கத்தர் மறுபடியும் நம்ம ஆசீர்வதிப்பாருங்கிற செழிப்பு உண்டாகுங்கிற விசுவாசம் இருக்கும் தோல்வி வந்தாலும் மறுபடியும் ஜெயிப்போங்கிற நிச்சயம் இருக்கும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ஜெயிக்க வச்சிருக்கிறார் எத்தனையோ காரியங்களை நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எத்தனையோ காரியங்களை நமக்கு ஜபத்தில் கத்தர் உதவி செஞ்சிருக்கிறார் இப்படி நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு மறுபடியும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுக் இருக்கும் அதான் நம்முடைய ஜீவியம் நமக்கு வந்து நம்பிக்கை குறைஞ்சே போவே கூடாது மறுபடியும் கத்திர என்னை கத்திர கத்திரால என்னை தூக்கி எடுத்து நிறுத்த முடியும் அந்த நம்பிக்கை பாருங்க அந்த யுத்த காலத்தில் உடனே எது கிடைச்சது அரண்மனை கிடைச்சது திடீர்னு பார்த்தா சவுலி ஆப்போசிட் ஆயிட்டான் எங்கோடு மனாந்திரத்துல ஒரு சித்த நாய் போல ஒரு கௌதாரிய போல ஒரு திண்டுப்பூச்சியை போல பேசுறான் ஓடுறான் அவனை வேட்டையாடுறாங்க ஆனால் அவனுக்கு நிச்சயம் என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னை எங்கே கொண்டு போவோம் சிங்காசனத்துக்கு கொண்டு போவோம் அதை சவுலே சொல்கிறான் நீ ஒரு நாள் சிங்காசனத்துக்கு வருவா எவ்வளோத்தானு சொல்கிறான் நீ ஒரு நாள் எங்கே வந்துடுவேன் சிங்காசனத்துக்கு வரு அந்த நிச்சயத்தில் தான் போ ஜோ பண்ணுவோமா எந்த செய்ய நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கணும் எனக்கு ஒரு டிரைவர் இருந்தாப்ல ஒரு இடத்துல நான் அந்த ஊருக்கு போயிட்டு புதுசாக போயிருக்கேன் அவனுக்கு கரெக்டர் சொல்கிறேன் அந்த விசுவாசி தெரியுமா அது யாரு அப்படிமா இவன் தான் விசுவாசி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் புதுசா போயிருக்கிறது என்னதே சரி நீ விடு அட்ரஸ் கண்டுபிடிக்கலான்னு கிட்ட போனவனே இந்த விடா அப்படிமா அவனுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும் ஏன் இவன் கூட நமக்குதான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா இவன் புத்தி எல்லாம் வந்துடுமே தெரிஞ்சிடும்ல இவன் எதுக்கு முடிக்கிறான் எதுக்கு பாக்குறான் எதுக்கு இப்படி பாக்குறான் ஏன் இங்கிட்டு நின்று இங்கே திரும்புகிறான் அவன் ஏன் அங்கே இருந்து அங்கே திரும்புறான்லாம் நம்ம பார்த்துட்டே நான் இருப்பான் உட்காந்துருந்து நாங்கள் இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் கேட்டில் நிற்போம் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் ஆ தம்பி அதோ போறான் பாரு அவன் பின்னாலே போய்ட்டேருன்னா போதும் கரெக்டாக போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஒரு டீம் போவாங்க எங்களுக்கு தெரியும் இந்த கேஸ்லாம் அட்டன் பண்ண கேஸ்லாம் அந்த பிள்ளை போறா போயிட்டேரு பின்னாலே போ கரெக்டாக எங்கே நிற்கிறான்னு பாருனா கரெக்டாக அங்கே பெல் அடிச்ச மாதிரி அங்கே போய் பிரேக் அடிச்சு நிற்க வேண்டி கப்புன்னு ஏர் ப்ரேக் சீட்டு வரம்மா இவன் இந்த டிரைவர் கரெக்டாக சொல்லுவான் அது தெரிலையே அது எங்கேயே தெரியலையாம் எனக்கு தெரியும் இவன் கொண்டு போயிடுவான்னு அதனால கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் கொண்டு போயிட்டு ஓ இவங்களா ஆமாம் இவங்களை ஏற்கனவே தெரியுமா அதுக்கு காரணம் என்னென்னா போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லணுமோ அவ்வளோ என்ன செய்யறது கஷ்டப்பட முடியும் ஆனால் கஷ்டப்பட மாட்டாங்க பாடுபாட தெரியும் ஆனால் தெரியாது தெரிஞ்சேன்னு சொல்லிட்டா தூக்கி தலையில் கட்டிடுவாங்கல்ல இவன் பைத்தம்ல வீடுகள்ல எல்லாத்திலுமே உனக்கு இது செய்ய தெரியுமா செய்யவே தெரியாது என்ன செய்யணும் ஆயத்தமாய் ஆப்ரஹாம் வீட்டில் பிறந்த ஆள் நீ விசுவாச ஜீவியத்தில் பிறந்தவன் இந்த சபையில் கத்திரியை நீ சிலுவைக்கும் போன சிங்காசனத்துக்கும் போகணும் போனோம் முன்னாலையும் நிக்கணும் சிலுவையில் அடிபட்டு சாகவும் தெரியணும் எங்க இருந்து சிலுவையை விட்டு குதிச்சிடக்கூடாது குமாரனையானால் சிலுவையை விட்டு இறங்கி வா நீங்களும் இறங்குனாரா நம்மதான் புத்தி இல்லாமல் ஏதாவது செஞ்சிருவோம் ஆபரகமுடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்க இறங்காது அது துறவை தோண்டுனா தோண்டுவான் காரணம் அவன் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன் ஆத்யாகமம் ஆபரகாம் தன் வீட்டில் பிறந்த எல்லாரையும் விருத்த சேதம் பதினேழு இருபத்தி ஏழு ஆத்யாகமம் எல்லாம் விருத்தேதனம் பண்ணப்பட்ட டீம் அவ்வளவு செவி உதடு உதடுகள் விருத்த இருந்தா நீ சொல்றத மத்தமா அக்சப்ட் பண்ணுவான் செவியில விருத்த இருந்தா தேவைய சத்தம் உனக்கு கேட்கும் இருதயத்தில் விருத்த இருந்தா இருதயத்திலிருந்து புறப்படுகிறதெல்லாம் உனக்கு தெய்வீகமாய் இருக்கும் இல்லைன்னா இருதயத்திலிருந்து புறப்படுறதுல உன்னை தீட்டுப்படுத்தும் வேலைக்காரர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ளவங்க எந்த நற்கரிகள் எந்த நாளும் ரெடி நீங்களும் அப்படி ரெடியா இருக்கணும் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் ஆல்ரௌண்டர் அவனுக்கு பேட்டிங்கும் தெரியும் பவுலிங்கும் தெரியும் எதுலையும் நினைச்சிவான் எல்லாத்திலையும் சொல்லிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பாடுபட முடியாது குனிஞ்சு குனிய முடியாது பாடுபட ஒப்பு கொடுக்க முடியாது என்ன என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள் மெதுவாயும் உட்படாத மாட்டுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அடியும் அது வரைக்கும் அது போலதான் கத்தரை நம்மள நுகத்துக்கு உட்படுற வரைக்கும் இப்படிப்பட்ட பாதைகள் என்ன செய்ய நடத்துற எசிகள் ஆ வீட்டில் பிறந்தவர்களாய் மாறணும் பாடுபடணும் சரியான விதத்தில் யுத்தகாலத்தில் போய் நிக்கணும் ஆவிக்குரிய ஜீவி சரியா நிக்கணும் பூமிக்குரிய காரியங்களையும் கரெக்டா இருக்கணும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களும் ரொம்ப தெளிவா இருக்கணும் சர்பத்தை போல ரொம்ப வினாவா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எப்படி இருக்கணும் புறாவை போல கபடற்ற நம்மையும் ஆபிரஹாமின் வீட்டில் பிறந்த உள்ளாய் கத்தர் மாற்றி துறவை தோண்ட வேண்டுமானாலும் யுத்தகாலத்தில் நிக்க வேண்டுமானாலும் எந்த ஊழியனாலும் எந்த நற்கிரியங்களை செய்யும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் கத்தர் நம்மை மாற்ற முடியாஜோ மனுவும் ஆபிரஹாமின் வீட்டில் பிறந்த உள்ள எங்களை மாற்றுமாண்டவரே பள்ளியிலே பிறந்த உள்ளாய் மாற்ற விசுவாசத்தில் உருவாக்கப்பட்டவர்களாய் மாற்றும் ஆண்டவரே ஆபரகாமின் மேய்ப்பர்கள் கத்தாவே ஆபரகாடைய வேலைக்காரர்கள் ஆண்டவரே ஆடும் மேய்த்தார்கள் துறவை தோண்டினார்கள் யுத்த காலத்தில் போய் நின்று ஜெயித்தார்கள் அந்தவரே விருத்த பண்ணப்பட்டார்கள் ஆண்டவரே அதுபோல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தாவே பாடுபடுகிறது மாத்திரமல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறணுமே ஆண்டவருக்காய் பாடுபடுகிறது மாத்திரமல்ல உண்மையுள்ளவர்களாய் மாறணுமே ஆண்டவருக்காய் பாடுபடுகளாய் மாத்திரம் அல்ல தெய்வீகமாய் ஜீவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் ஏகத்தாவே நம்முடைய ஜனங்கள் எவைகளை இழந்தார்களோ அதை பெற்றுக்கொள்ள அதனுடைய பகுதியில் நம்ம ஜெபிச்சுட்டு வர்றோம் இழந்த போன மறுபடி பெற தோண்டி பெற்றுக் கொண்டாங்க நஷ்டங்களுக்கு அதே போல வெளியரங்கமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள யோபு நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் சுவல் முப்பதாம் அதிகாரமா இந்த மூணுலையுமே தான் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொண்டான் யோவு தான் இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் யோவெயில் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை கத்தர் திரும்ப தந்தார் சொல்லுங்க ஒன்னொன்றுக்கு வாசலாம் கரெக்டா சொல்லுங்க ஆ யோபு நாப்பத்தி ரெண்டு தப்பு அவனுக்கு ரெட்டணையாக தந்திரார் அவன் எதெல்லாம் இழந்திருந்தானோ அதெல்லாம் எப்படி கிடைச்சது அவனுக்கு கத்திர ரெண்டையாக முன் இருந்த எல்லா ஒற்றி பார்க்கிலும் ரெண்டையாக கத்துறவனுக்கு தந்தார் அதுக்கு அடையாளமாக பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் அவசரத்தில் நாம் அதை பார்க்கலாம் பதினாலாயிரம் ஆடு அப்படிதானே ஏபு முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ ஆடு இருந்துச்சு சொல்லுங்க அவனுக்கு மூணாம் வசனம் ஏபு ஒன்று மூணுல அவனுக்கு ஏழாயிரம் ஆடு இருந்துச்சு இங்கே எத்தனை ஆயிரம் பதினாலாயிரம் அடுத்து மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்துச்சு இப்போ இது எவ்வளோ மாறிடுச்சு ஆறாயிரம் ஒட்டாங்க அவனுக்கு ஐநூறு மாட் இருந்துச்சு இங்கே எவ்வளோ கிடைச்சது ஆயிரம் அவனுக்கு ஐநூறு கழுது இருந்துச்சு இப்போ ஆயிரங்கள் இப்போ ரெட்டிப்பாய் அது அவனுக்கு கிடைத்தது யோவேல் ஆ செத்தமாக சொல்லுங்கள் ஆ யோ வேல் ரெண்டு இருபத்தி அந்த எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொல்ற ஒன்னு சம் வேல் முப்பது பத்தொன்பது திருப்பி கொண்டான் எல்லாம் அப்படியே அவனுக்கு திரும்ப கிடைச்சது ஜோமில்லாமா இந்த மூணு வசனங்களை வச்சு ஒன்று கொள்ளையாக போயிருச்சு இன்னொன்று பட்சிக்கப்பட்டு போயிடுச்சு இன்னொன்று எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த யோகனுடைய காரியங்களில் ரெட்டத்தனையாக கிடைச்சது யோகனுடைய காலங்களில் அதே பலனை திரும்ப அந்த பலன் கிடைத்தது அதனால் நம்ம ஜனங்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்களோ நன்மைகள் வீடு நிலம் இப்படி பல காரியங்கள நன்மைகள் எல்லாம் இழந்து போன ஜனங்கள் உண்டு கத்தர் அதெல்லாம் திரும்ப தரணும் பின்பு விசுவாச பரீட்சைகளில பல காரியங்கள்ல அவங்க போயிருக்காங்க நம்முடைய ஜனங்களுக்கு இழந்து போன நன்மைகள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்தர் திரும்ப இந்த வசனங்களின் அடிப்படையில் ஒன்றும் குறைவில்லாமல் திரும்ப தர முடியாது ஜோம் அனுவம் ஆமே என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசிர்வாதங்களை இழந்து போனார்களோ ஆண்டவரே வீடு வாசல் நிலங்கள் கதாவே எல்லா காரியங்களிலும் கத்தர் திரும்ப தர முடியாது சுவாமி பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன் சொன்னீரே ஒன்றும் குறைவில் திரும்பத்தனையாக ஆண்டவரே திரும்ப தாரும் தாரும் தாரும் தாரும் தாரும் ஒன்றும் குறைவில்லாமல் தாரும் ஆண்டவரே நம்முடைய ஜனங்கள் இவைகளை இழந்தார்களோ கிறிஸ்துவின் நிமித்தமும் இந்த உலகத்தின் போராட்டங்கள் மத்தியிலும் சத்துக்கள் மனுஷர்கள் முன்பாக எவர்களை இழந்தார்களோ எவர்களின் நிமித்த இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப தரும் அடுத்த நம்முடைய ஜனங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜோ மனு பிரயாணம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு நாள் எவ்வளவு பொல்லாப்புகள் நடக்கு நம்ம நினைக்கிறோம் நான் தடைய பிள்ளைங்க அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் எல்லாேருக்கும் ஒரே விதமாக என்ன செய்யுது சம்பவிக்கும் வாசிங்க ப்ரஸ்ங்களை பரிசுத்தவானுக்கும் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும் ஒம்பது ஒன்றா பாருங்க ரெண்டா ரெண்டு விசேஷத்தீங்கு தீங்குலயே விசேஷித்த தீங்கு என்னது எல்லாருக்கும் ஒருத்தப்பு செஞ்சா சரி அடிபட்டான் அவன் பரிசுத்தவான் இவன் அடிபடணும் ஈக்குவல்தான் போகுது அதனால இப்ப உலகத்தில் நம்ம பிரயாணங்களுக்காக நம்ம ஜபிக்கணும் நம்ம நல்லா போனாலும் இன்னொருத்த வந்து உள்ள நிச்சவான் எவ்வளவு பேர் இதுல சாகுறாங்க தெரியுமா பிரயாணத்துல நீ பிராணங்களுக்காக நம்ம ஜபிப்போம் ஒவ்வொரு நாளும் பயங்கரமானது நல்லா பயங்கரமான ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு நானே அடிபட்டு கீழே உருண்டு எந்த நானே போய் அடித்து முட்டிக்குள்ளே விழுந்து பல்லுகளெல்லாம் உடச்சி எரிஞ்சு வந்திருக்கேன் கன்வென்ஷனுக்கு பிராணங்களில் போகும்போது கார்லாம் அடித்து உருண்டு அப்படியே சினிமாலாம் தோற்றுப்போம் ஒரு கன்வென்ஷனுக்கு நான் கிளம்பி போகிறேன் பெங்களூருக்கு பொறப்பட்டு ஒரு மணி நேரம்தான் இருக்கும் நான் முழிச்சு தான் இருக்கிறேன் காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணி கிளம்புறோம் ஆறு மணிக்கு என்னது ஆக்சிடென்ட்டு நான் சாயங்காலம் நான் ஆறு மணிக்கு நான் பெங்களூரில் பிரசங்கம் பண்ணணும் நான் ரொம்ப அசால்ட்டாக கிளம்பிட்டேன் போயிடலாம் இங்கே பார்த்தா குறுக்க தாத்தா சைக்கிளை ஊற்றிட்டு நேராக வந்து நின்றுட்டார் நடு ரோட்டில் வந்து நின்றுட்டான் அந்த ஆள் இவ்வளோத்துக்கும் நான் கையில் ஒரு டேலி கவுண்டரை வச்சு அடிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு கவுண்ட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது அதை வச்சு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அடிச்சிட்ருக்கேன் டிரைவர் முடிச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்போ தான் ரெண்டு பையங்க எஸ்காட் பின்னால் உட்காந்துருக்கான் ஒரே செகண்ட் உள்ளே வந்துட்டாங்க பிரேக் கிரேக்கெலாம் அடித்து ஏறி மிதித்து தீச்சு பூச்சின்னு கத்தி கடைசியில் போய் அவரை அடித்து தூக்கிடுச்சு போயிட்டார் அந்த ஆள் அப்படியே மேலே போயிட்டார் எனக்கு ஒன்றுமே ஓடல ஒரு செகண்ட் தான் ஏ ஏன்னு கத்துறதுக்குள்ள அடித்து அப்படியே சினிமா மாறி அப்படியே வர்றாரு அந்த வயசான ஆள் மேலேருந்து கீழே வர்றார் சினிமாவில் வந்த மாதிரி நேராக வந்து கண்ணாடியில் வந்து டம்முன்னு வந்து கொண்டு வண்டி கண்ணாடி அப்படி கண்ணாடி நொறுங்கி போச்சு திருப்பி போகிறா இந்த ஸ்பீடில் அடித்து திருப்பி போய் ஐயோ செத்துட்டாருன்னு நானுங்க அவ்வளோ வேறோம் நான் இறங்கி போனேன் செத்துட்டானுதான் சொன்னாங்க கிட்டே போகல போச்சே செத்துட்டாரு ஒரு அத்துமா போயிட்டான் என்ன சுவாமி நான் வேற போகணுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேறப்பர வரப்ப நான் அங்கேருந்து எஸ்கப்பா போயே போயிட்டேன் எனக்கு அடுத்த வண்டி வந்துச்சு நான் ஜம்ப் பண்ணி போயிட்டேன் கடைசியில் இருந்தாலும் உயிரோடு பொழைச்சிட்டாரு கொஞ்சம் பொறுத்து அசைவு இருக்குன்னாங்க நல்ல வேலை பிழைச்சிட்டான் பாசு எதுக்கு சொல்கிறேன்னா ஆக்சிடெண்ட் யாருக்கும் வரும் வராதுல்லாம் என்ன செய்ய முடியாது போன வர கூட ஒரு பாசிட்டு வர்ற வண்டியில் அடி ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்க வந்து விழுந்து தூக்கி பறந்துட்டான் அதில் எதுக்கு என்ன ஜபிக்கணும் நம்முடைய நம்முடைய பையங்க பிள்ளைங்க நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க நம்மளுக்கும் வண்டி என்ன செய்யுது நம்ம சும்மா ஒழுங்காக போனாலும் இன்னொருத்தவங்க குறுக்க வந்து நினைச்சிவான் குறுக்கப்பட்டு நிற்பான் இதனால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ ஊழியக்காரங்க சோமிலாமா கிடக்கிறாங்க தெரியுமா எவ்வளோ ஊழியக்காரங்க ஒரு பாஸ்டர் போன வண்டி ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனுக்கு அந்த பாஸ்டர் போய்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது மலையில் போய்ட்டு இருக்கும்போது இன்னொரு பா இன்னொரு ஒருத்தன் வண்டி தட்டி விட்டு போயிட்டான் அப்படி பின்னால் இவர் இடி அவன் போயிட்டான் அவன் இறங்கிட்டான் இவர் இறக்கிட்டு இருக்காரு மலையில் அவன் இறங்கிட்டு இறங்கிட்டு இருக்கவன் நல்ல ஸ்பீட்ல போகும்போது என்னஞ்சுட்டான் வண்டியை ஒரு தட்டு தட்டிட்டான் பின்னால தட்டினவாண்டி இந்த வண்டி போய் முன்னூறு அடி பள்ளத்தில் உருண்டுருச்சு உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு போது யாருமே பார்க்கல அது ஒரு மலையான இடம் யாரும் பார்க்கல மலை தெரியல எப்படி யாருன்னா அங்க அந்த சைட்ல அப்படி யாரும் அங்கிருந்து இந்த ரோட பார்க்கலாம் அந்த ரோட்ல போனவன் வந்துகிட்டு இருந்தவன் ஒருத்தன் பார்த்தான் ஒரு காரு கீழே உருண்டு போகுதுன்னு அதில் வச்சு தான் அந்த பாசலை கண்டுபிடிச்சி வெளியேட்டாங்க அதில் எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு சரியான அடி ஆனால் எல்லாம் உயிரோடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜோமன் இல்லாம கொய்நேரம் பயந்துடக்கூடாது சும்மா ஒரு தூண்டுதல் அதனால ஜெபிக்க சொல்கிறேன் நம்முடைய பிராணங்களுக்காக என்ன செய்யணும் இன்னொருத்த வந்து விழுந்து அடிபட்டாலும் நமக்கு தானே இது மன வருத்தம் ஒரு ஆத்தமா அடிபட்டு செய்ப்பி அவனுக்கு செலவு நம்ம போக வேண்டிய புறையான அவுட்டு எல்லாமே இல்லது கஷ்டந்தான் பயங்கர கஷ்டம் அதனால நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம் அவங்களால நமக்கு கஷ்டம் மன வியாகுளம் வேதனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஜோமௌனமா நம்முடைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் வாலிவ பையங்க நம்முடைய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் இப்போ நம்ம வண்டி வாங்கி கொடுத்துட்றோம் இல்லையா அவசியம் இப்போ இப்போ வந்து மஸ்ட்டு வேற வழி இல்லை ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் ட்ரெயினுக்கு போகணுன்னா உடனே வண்டி போய் வண்டி பட்டி அனுப்பிச்சிடணும் இப்போ அப்படியே உலகம் மாறிடுச்சு விசேஷித்த காவல் இருக்க முடியாது எண்ணப்பட்ட ஜனங்களை தரணும் யாக்கோவையும் குறித்து பேத எப்படி சொல்லியிருக்கு தூண்களாக எண்ணப்பட்ட கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் எப்படிப்பட்டவங்க அவங்கெல்லாம் யாரு தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் கேபா யோவான் யாக்கோ இவங்க மூணு பேரும் தூண்களாக எண்ணப்பட்ட ஜனங்கள் ஆனால் இவங்கெல்லாம் சாதாரணமாக இருந்தவங்க தான் பேதர் யோவானு பேதர் இவங்கெல்லாம் யோவானுடைய சீசர்கள் யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் தான் ஆனால் எல்லாம் கத்தர் மாற்றி கொண்டு வந்து அவங்கள யாரா மாத்தினாரு தூண்களாக அது போல தூண்களாக எண்ணப்படுகிற ஜனங்களை மற்ற இடங்களிலிருந்து என்ன செய்யணும் ஒரு பெரிய மரத்தை தான் வெட்டிதான் மாத்துறாங்க தூணாக்குறாங்க அதே போல பல இடங்களில் நாட்டப்பட்டிருக்கிற மரங்களை கத்தர் கொண்டு வந்து என்ன செய்யணும் இங்க தூணா நிறுத்தணும் தூண்களாக எண்ணப்பட்ட கேபா அதுபோல நாசிரியத்தில் தூண்களாக கத்தர் ஜனங்களை புதிய ஜனங்களை கொண்டு வரணும் அவங்க கொண்டு வந்து அவங்களை யாரா மாத்தணும் சபைக்கு தூண்களாக கத்தர் மாற்ற முடியாது ஆமே புறவுண்ட ஜனங்களை கத்திர்கொண்டு வந்து தூண்களாய் மாற்ற முடியாது அணுவாம் இப்பொழுதும் ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய காரியங்கள் குடும்ப காரியங்கள் தொழில் காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்திக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசிரிய முடியாது சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய பிரச்சனைகள் வாரங்களாக மாற்றும் அவருடைய தேவைகள் வாஞ்சுகளை நிறைவேற்றும் ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் உள்ள காத்திரு கூட்டத்தை கத்தர் பொறுப்படுக்க தேவாவியானவர்கள் வர வேண்டும் ஜனங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெய்யான அபிஷேகத்தின் மூலமாக உள்ளாகிற ஒரு உருவாகுதல் காணப்பட முடியாது நமக்கு அடுத்த மாசத்துல நம்முடைய சென்டர்ல ஒரு மீட்டிங் இருக்கு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி வரை ஆறு நாள் கண்டினியூவா பயிர் கத்திரத்தை பொறுப்படுத்த தேசத்துக்கும் நமக்கும் ஆசீர்வாதமாக அருமையான போராடி ஜெபிக்க நீர் எங்களை கருள் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஜபித்த காரியங்களை ஆமென்றும் என்றும் இருக்கிற அப்படின்னால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் பரிசு ஜனங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஊழியத்தை கூட்டங்களை பொறுப்படும் தகுதிப்படுத்தும் நாமத்தில் வேண்டி கொண்டு என் ஆத்மாவே என் மூல உலகத்தை அவசியபகாரங்களையும்